அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு குடி குடியும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊரமாய்ந்து கெடும் மடியின்மை என்ற அதிகாரத்தின் முதல் குரட்பாவை நேற்று ஓரளவு ஆராய்ந்தோம் ஒரு நல்ல குடியில் பிறந்த மகன் முயற்சியால் சமூகத்துக்கு பயன்படும் வகையில் நடந்து கொண்டால் அவன் பலரால் போற்றப்படுகிறான் அதனால் அந்த குடியானது அந்த மக்கள் சமூகமானது வருங்கால தலைமுறைக்கு வழக்கு போல ஆகிறது மேற்கோளாக சில விஷயங்களை ஒப்பிட்டு சிந்திக்கலாம் ஸ்ரீமத் ஸ்ரீராமர் பரதனிடம் பேசிய சில விஷயங்களை பார்க்கலாம் காட்டில் தன்னை காண வந்த பரதனிடம் அவன் எவ்வாறு அரசாட்சி நடத்துகிறான் என்று ஆவலோடு கேட்கிறார் ஸ்ரீராமர் அவன் தவிர்க்க வேண்டிய தீய பண்புகளையெல்லாம் வரிசையாக பட்டியலிட்டு அதில் சோம்பலின்றி இருக்கிறாயா என்றும் கேட்கிறார் நாஸ்தனு கிரோதம் பிரமா தீர்சூத்திர்தாம் அதர்ஷனம் ஜானவத்தம் ஆலசியம் பஞ்சவத்திதா ஏகச்சித்தனம் அப்பாநம் அனர்த்தைச்ச மந்திரணம் நித்தனம் மந்திர பரிரட்சணம் மங்களோக்ச பிரியுனஞ்சி வர்ஜயசியேனான் இராஜதோஷாம் சதுர்தச 14 ராஜதோஷங்கள் இருக்கக்கூடாதுங்கிற அரசனிடத்தில் 14 குற்றங்கள் இருக்கக்கூடாது என்று இங்கே பட்டியலிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நாஸ்திகம் பொய்பேசுதல் கோபப்படுதல் விழிப்புணர்வு இல்லாமல் இருத்தல் அதாவது அஜாகிரதை ஒரு காரியத்தில் வீண் காலம் கழித்தல் புத்திமான்களையெல்லாம் பார்க்காமல் இருத்தல் சோம்பேறித்தனம் எப்பொழுது பார்த்தாலும் புல நின்ப நாட்டத்திலேயே இருத்தல் ராஜ்ய காரியங்களில் தனியாய் ஆலோசிப்பது ஒரு குற்றம் தனியாய் ஆலோசித்தல் மூடர்களோடு ஆலோசித்தல் முடிவெடுத்தவைகளையெல்லாம் தொடங்காமல் இருத்தல் இரகசியத்தை பாதுகாக்காமல் இருத்தல் நன்மை செய்யாமல் இருத்தல் எல்லா பக்கங்களிலும் போருக்கு வம்புக்கு இழுத்தல் ஆகிய இந்த பதினான்கு இராஜதோஷங்களையும் நீ நீக்கி இருக்கிறாயா என்று கேட்டிருக்கிறார் ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் நூறாவது சர்க்கம் அறுபத்தாறு அறுபத்தேழு ஸ்லோகங்கள் இனி பதவரை பார்க்கலாம் குடி என்னும் நாட்டு மக்கள் எனப்படுகிற குன்றா விளக்கம் அணையா விளக்கானது தங்களை பாதுகாக்க வேண்டிய அரசனிடத்து மடி என்னும் சோம்பல் எனப்படும் மாசு அழுக்கானது ஊற கூடக்கூட கெடும் ஒளி குறைந்து போய் அணைந்துவிடும் நாட்டு மக்கள் எனப்படுகிற அணையா விளக்கானது தங்களை பாதுகாக்க வேண்டிய அரசனிடத்து எனப்படும் அழுக்கானது கூட கூட ஒளி குறைந்து போய் அணைந்துவிடும் இந்த கருத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும் முதலிலே சொன்ன கருத்து வேறொரு மாதிரியாக அமைந்திருந்தது அதாவது நாட்டு மக்கள் என்கின்ற அணையா விளக்கு தங்களை பாதுகாக்க வேண்டிய அரசனிடத்திலே சோம்பலானது ஏற்படுமே ஆனால் சோம்பல் என்னும் மாசானது அழுக்கானது கூட கூட ஒளி குறைந்து போய் அணைந்துவிடும் என்பது மக்கள் நாட்டை விட்டு சிறிது சிறிதாக விலகி குடிமக்கள் குறைந்து போய்விடுவார்கள் என்ற கருத்தையும் இங்கே உணர்த்தி இருக்கிறது தலைவனுக்கு சோம்பேறித்தனம் அதிகமானால் அவனை சார்ந்துள்ளவர்களுடைய வாழ்க்கையானது வளர்ச்சி குன்றி துயரம் ஏற்படும் என்பது கருத்து குடும்பத் தலைவன் அல்லது தலைமை பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் இக்கருத்து பொருந்தும் குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊற